நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் 15 மே இரண்டாயிரத்தி இருபது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டையில் டி நாராயணதாஸ் முதலில் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று வீனஸ் கிரகம் மேற்கில் தோன்றி கிழக்கில் மறையும் 2. அண்டார்டிகா கண்டம் விஞ்ஞானிகளின் சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது 3. ஹெல்டியா என்பது சுவிட்சர்லாந்து நாட்டின் தேசிய பெயர் ஆகும் இனி இன்றைய கேள்விகள் 1. இந்தியாவின் முதல் திரைப்பட இயக்குனர் யார் 2. அமெரிக்காவின் இரண்டாவது பெரிய மாகாணம் எது மூன்று ஆப்பிரிக்காவின் முதல் குடியரசு நாடு எது நன்றி மீண்டும் சந்திப்போம்